நற்றனை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் மேலும் நம்ம செய்ய போகிறது குமரி மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் பாறை மீன் அரை கிலோ சின்ன வெங்காயம் அரை கப் தேங்காய் துருவல் அரை கப் தக்காளி நாலு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தூள் கால் ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு ருசிக்கேற்ப மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாய் ஒன்று காஞ்ச மிளகாய் ரெண்டு ஆப்ஷனல் முருங்கைக்காய் மாங்காய் செய்முறை முதல்ல நம்ம ட்ரை பேன் வச்சிருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தூள் கால் ஸ்பூன் போட்டு அதை நல்லா ரோஸ் பண்ணிப்போம் அதுலே சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சு மீதியை இதில் போட்டுவிடுவோம் இதில் போட்டு வதக்கிப்போம் கருவேப்பில கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம் தேங்காய் துருவல் போட்டு கொஞ்சம் டாஸ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே மிக்சியில் அரைட்டோன்னு கொட்டி நல்லா அரைச்சிடலாம் தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும் நல்லா பீஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தண்ணி விட்டு அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சிடலாம் மீன் நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் வானல் வச்சுக்கிறோம் ஓனல் குறைஞ்சதும் மீன் எடுத்து இதில் போட்டுடலாம் அந்த மணலை போட்டுட்டு நான் அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து அந்த மீனோடு ஊற்றிவிடுவோம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுடுவோம் தக்காளி போட்டுடலாம் போட்டுட்டு நம்மக்கிட்ட முருங்கைக்காய் இல்லை மாங்காய் இருந்தால் அதையும் போட்டுடுவோம் போட்டுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுவோம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுவோம் உப்பு ருசிக்க தமதி கலந்தெல்லாம் மஞ்சப்பொடி போட்டுவிடுவோம் போட்டுவிட்டு நல்லா இது ஒரு அஞ்சாறு நிமிஷம் ராஸ் மெல்லாம் போக இது கொதிக்கிடும் இது கொதிக்கணும் பக்கத்தில் வந்து ஸ்டவ் பற்ற வச்சிட்டு வானிலை வச்சுடும் வானிலை காய்ஞ்சதும் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடலாம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடும் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் பேலன்ஸ் சின்ன வெங்காயம் வச்சிருக்கோல்லே அதை எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆரம்பிக்கும் நல்லா வதக்கிப்போம் ஃப்ரை பண்ணிவிடுவோம் ஃப்ரை பண்ணிவிட்டு காஞ்ச மிளகாய் அக்கல்லி போட்டு கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி போட்டு தளிச்சிடுவோம் பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அதை கொஜிச்சுட்ருக்க குழம்புல கொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி குமரி மீன் குழம்பு தயார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்